சோகமான விஷயமா தான் பாக்குறதுக்கு கொடுமையா பியூஷ் சாவலா எல்லாம் வந்து குழுக்கள் நடிகா மாதிரி கிரௌண்ட் சுத்தி வருது கிரிக்கெட் பத்தி கிடையாது நானூத்தொன்பது வருஷமா இந்த ரேடியோ நிகழ்ச்சி பண்ணும்போது ஒரு சில பண்ணும்போது சம ஆத்ம திருப்தி கிடைக்கும் அந்த மாதிரி லாஸ்ட் இயர் ஒரு ஷோ வந்து நியூயார்க் ரேடியோ அவார்ட் பெஸ்டிவல் ஆஃப் கண்ட்ரீஸ்ல வந்து சிறந்த கம்யூனிட்டி சர்வீஸ் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டுங்களா அது கிடையாது எனக்கு அவார்டு சாந்தியில உடலாய் எது கொடுத்தாங்க மாற்றம் பவுண்டேஷன் பேர் ரொம்ப ரேரா நல்ல மனுஷருக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஏழு பேர் ஒன்னா சேர்ந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இன்ஜினியரிங் காலேஜ்லாம் போயிட்டு சார் நீங்க ஃப்ரீ சீட்டுன்னா பேர் படிப்பாங்க போன வருஷம் எண்பது சீட்டு கிடைச்சது என்னது மாற்றம் பௌண்டேஷன் எதுனால ஆரம்பிச்சது எப்படி மேல பொது மாதிரி பசங்களை படிக்க வைக்க முடியுமா அப்படின்னு ஆரம்பிச்சதுதான் இந்த மாற்றம் ஒரு பொண்ணுக்கு சீட்டு கேட்க போய் அது என்ன ஆயிடுச்சு கிட்டத்தட்ட எழுபது சீட் இன்ஜினியரிங் காலேஜ்ல இருந்து கொடுத்தாங்க நாங்க எடுத்து பண்ணுங்க வேற வேற காலேஜ் கிட்ட எண்பது சீட் லாஸ்ட் இயர் இருந்தது சொல்லுங்க ப்ரொமோட் பண்ணுவோம் லாஸ்ட் இயர் மொத்தமா நாப்பத்தி இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் லாஸ்ட் இயர் ஃப்ரீ அட்மிஷன்ஸ் கொடுத்தோம் எக்கனாமிக்ல போர் ஸ்டூடெண்ட்ஸ் போன வருஷத்துல இருந்து எப்படி மாறி இருக்கு இந்த வருஷம் முடிச்சுட்டு நல்ல நல்ல காலேஜ் பண்ணாங்க இது மாதிரி எங்களுக்கு ஒரு ஏழு ஹைலை வாரத்துக்கு முன்னாடி நல்ல மார்க் இருக்கான் வேலை கிடையாது அப்பா ஹோட்டல் வீடு பார்க்க போன உண்மைய பத ஷாக் வீடே கிடையாது. மேல வந்து ஒரு ஒரு அந்த కూரே வந்து அப்படினா அந்த தென்ன ஓலை வச்சு கவர் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான் அந்த கூர் அங்க தான் இருக்கும் அந்த பையன். எங்க படிபா அப்படின மாமா கிட்ட கேட்டா பாட்டி விடு. என்னோட பாட்டி விடு ஒரு மூணு வீட தள்ளி இருக்கு. அங்க வந்து படிபானான். பாட்டி சீக்கிரம் படுத்துるவாங்க னேட்ட. அதனால வீட்ல ரோட்ல இருக்க ஸ்ட்ரீட் ரைட்ல படிபானான். இப்ப நான் இதெல்லாம் கதையில கேட்டிருக்கேன் லெவன் தேர்ட்டிக்கு வந்து பேசுறான் அந்த பையன் ஆஹ் ஒரு கான்பிடன்ஸ் தெரிஞ்சது அந்த பையன் கிட்ட இவர் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போறாருன்னு சொல்லிதான் கூப்பிட்டு வராங்க உதவி கேக்குற அந்த அந்த தயக்கம் இல்ல அழகான ஒரு தமிழ்ல பேசறான் அண்ணே அன்னையும்தான் பேசினான் என்னப்படிணும் அப்படின்னா என்ன இன்ஜினியரிங் தான் என்ன படிக்கணும் அப்படின்னா இன்ஜினியரிங்ல என்ன பா ஸ்பெஷலசேஷன் அப்படின்னா அவன் வந்து ஒரு ரெண்டு சொன்னான் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஏரோனா இதை பத்திலாம் இன்ஃபர்மேஷன் கேக்குறான் கேட்டுட்டு அப்புறம் சொல்றான் அண்ணன் நான் யோசிச்சு சொல்றேன் ஆனா என்ன இன்ஜினியரிங் படிக்க வச்சிருங்க எப்படியாது அப்படின்னா சரிப்பான்னு என்னோட பிசினஸ் கார்டு கொடுத்துட்டு வந்துட்டேன் கூப்பிடு நாளை காலையில கூப்பிடுங்க காலையில தூங்கி எழுந்துச்சு கால் அவன் பண்ணான் அண்ணன் டிசைட் பண்ணிட்டேன் எனக்கு சிவில் இன்ஜினியரிங் வாங்கி குடுத்துருங்க அப்படின்னா நான் கேட்டேன் சிவில் இன்ஜினியரிங் ஏன் சிவில் இன்ஜினியரிங் அப்படின்னு கேட்டேன் ஒரே பதா வந்து இது பதில் அப்பதான் என்ன வீடு கட்ட முடியும் அப்படின்றான் பாரு சம்ம சந்தோஷமா இதை பத்தி கொஞ்ச நாள் பேசி டெய்லி வந்து ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி மாத்திரை குடுக்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் வந்தோம் அதுக்கான காரணம் என்னன்னா ஸ்டுடியோ அண்ணன் வந்தார் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தி வயசுக்கு ஒரு படிக்கிறான் இங்கிலீஷ் ஒன் செவன்ஸ் ஒன் வேலை வலுத்து போயிட்டா சரி சொல்லுங்க சார் அப்படின்னா வந்து இல்ல நீங்க ரேடியோவில் இன்ஜினியரிங் பயங்கரமா படிக்க ஆசை அவங்க ரெண்டு பேருமே சின்ன இன்னைக்கு கவர்மெண்ட் கேள்ஸ் ஸ்கூல்ல பச்சாங்க இந்த மார்க் எடுத்துக்கிறாங்க நான் தினக்கோலி என் பொண்ணோட அம்மா வந்து வீட்டு வேலை செய்வாங்க அப்பா கிடையாது நாங்கள் ஏதாவது பண்ண முடியுமா அப்படியே பேசும்போதே யூயோ அவருக்கு நெச்சமாலே கூச்சமா இருந்தது ஐயோ கேக்கலாமா வானாமா இவங்க என்ன நினைச்சுப்பாங்க ஆனா இது ரெண்டத்தையும் கொடுத்து சார் எனக்கு மெயில் அனுப்ப தெரியாது மெயில் ஐடினா என்னென்ன தெரியல இந்த தகவலை எப்படியா சேர்க்கணும் அதுவும் பொண்ணு வந்து இன்ஜினியரிங் படிக்க சம்ம ஆசை ஆனா அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் அந்த லெட்டர் ஸ்கூல் பிரின்சிபி எழுதி கொடுத்திருக்காங்க இவங்க எங்களுக்கு தெரியுமா இதை அப்பா ரெண்டு குடும்பமே சமையா மாறப்போது என்ற அஞ்சு வருஷம் இந்த பொண்ணு எங்கேயோ இருக்கும் இவருக்கு அந்த அப்ப சூப்பர் இல்ல அங்கு நம்மளால முடியலான எப்படியாவது ஏதாவது ஒரு வழியில படிச்சிடாதா அப்படின்ற ஒரு ஆர்வம் அப்பா இதே மாதிரி இந்த வருஷம் ஒரு நூத்தி பேருக்கு நடக்க சான்ஸ் இருக்கு நீங்க செய்ய வேண்டிய விஷயம் சிம்பிளான ஒரு அந்த <machines> நோட் <machines> M-A-T-R-A-M F-O-U-N-D-A-T-I-O-N yahoo.in yahoo.in yahoo.in இந்த இந்த தேவையான பிரிசபலோட லெட்டர் ஸ்டூடெண்ட் எக்கனாமிக்லி போர் ஸ்டூடெண்ட் இவங்களுக்கு படிக்கிறதுக்கு கண்டிப்பா உதவி தேவை அனுப்பதே வந்து ஐடியே கிடையாது அது மாதிரி எடுத்து ரோல் அவங்களுக்கு இதெல்லாம் இறங்கி வயல் வேலை செஞ்சு இந்த ஒண்ணுமே இல்ல வெறும் இன்ஃபர்மேஷன் ஏதோ பையன் குடும்பத்தோடு is there and all no that's there in the fantastic of satisfaction for me and all oh english da varudhi full happiness nale ana illa thapp thappa varudhi it's a sandosham office varingla na ungal treat vekren sammaya 10 rupees ku le naanala saapidukove two greatest girls of the going to engineering college is feeling very happy balaju de ning ketne girdu ttgdc tnt tnt tnt tnt tnt tnt tnt once again vijay antini only we have to thank uh -huh.